ஏழு சகலபின் சாதர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நான் என் இல்லத்தில் சஹர் செய்துவிட்டு நபி சலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடன் ஃபஜரத் உளகையில் கலந்து கொள்வதற்காக அவசரமாக புறப்படுபவனாக இருந்தேன்